ஏழு அபுல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அணை செல்லும் அவர்களிடம் ஒருவர் வந்து அவர்களே என் சொத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ள வந்தால் என்ன செய்வது என்று கூறுங்கள் என்று கேட்டார் உன் சொத்தை அவருக்கு கொடுத்து என்று கூறினார்கள் என்னை அவர் தாக்கினால் என்ன செய்வது என்று கேட்டார் நீரும் அவரை தாக்குவாயாக என்று கூறினார்கள் என்னை அவர் குன்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார் நீர் தியாகி அதாவது ஷஹீதாவீர் என்று கூறினார்கள் அவரை நான் குன்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார் அவர் நரகம் செல்வார் என்று கூறினார்கள் நான்கு பூஜ்ஜியம்